வணக்கம் தின ஒரு துளிக்காக உங்களுக்கும் தேங்கனை கலந்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு நாள் ஃபுல்லா அப்படி இருக்கட்டும் அடுத்த நாள் அதை எடுத்து வடிகட்டி அந்த தைலத்தை எடுத்து நம்ம எங்கெல்லாம் அரிப்பு நமைச்சல் இருக்கோ மேல பூச்சி வந்தோம்னா உடலில் ஏற்படக்கூடிய அரிப்பு நமைச்சல் நீங்கிடும் டை பண்ணி பாருங்க ஒரு உங்களி மீண்டும் சந்திப்போம்